நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமேலு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கரீபோலம் என்கிற மூசாம்பரம் இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் கரிபோலம் ரெண்டு சிட்டி அளவு எடுத்துக்கிட்டு பெருங்காயத்தூள் வெறுக்கடி அளவு சிறிது சுக்கு சுக்கு பொடி பனை வெள்ளம் தேவையான அளவு கலந்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இது காலை மாலை பருகிட்டு வந்தாங்கன்னா தடைப்பட்ட மாத விளக்கை தூண்டக்கூடியது இதே தீனிற சர்க்கரை நோயாள்கள் படுக்கிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியது இந்த கறி மூலம் ரெண்டு சிட்டிக்கு எடுத்து அது கூட வெறுக்கடி சீரக கலந்து நல்ல பனை வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணி நல்லா அதை உருண்டிட்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நல்ல வாயில நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பசியை தூண்டக்கூடியது பசியின்மையை போக்கக்கூடியது கரிய பூலம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது கூட பெருங்காயத்தூள் சுக்குத்தூள் மஞ்சப்பொடி கலந்து தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சாங்கன்னா அது வந்து ஒரு களிம்பு பத்தத்துக்கு உரம் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வெது வெதுப்பாக எடுத்து நம்ம எங்கெல்லாம் வலி பீக்கம் சுலுக்கு இருக்கோ அது பூசிட்டு வந்தோம்னா அந்த வலி பீக்கம் சுலுக்கெல்லாம் போக்கக்கூடியது என்ன நேர்களே இன்னைக்கு வந்து கரிய போலத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நாளை வேறொரு மருத்துவத்தையே பாப்போம். ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்